வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் என்பவர் வட அடைந்த முதலாவது ஐரோப்பியர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மின்சாரத்தால் இயங்கும் வாக்களிக்கும் இயந்திரத்திற்கான காப்புரிமையை தாமஸ் ஆல்வா எடிசன் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பால்கன் ஸ்காட் தலைமையிலான ஆய்வுக்குழு தென்முனையை நோக்கிய பயணத்தை இங்கிலாந்திலிருந்து ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரன் இதழ் கொழும்பிலிருந்து வெளியாக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிக்கரகோவாவில் புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசி வதை முகாம்களை உருவாக்கிய அடால் ஜாக்மென் இஸ்ரேலில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டோக்கியோ பங்குச்சந்தையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ரொடிசியா தற்போதைய ஜிம்பாப்வேயில் முதற் தடவையாக கருப்பினத்தவர்களின் அரசு பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கேபிள் நியூஸ் நெட்ஒர்க் சிஎன் ஒலிபரப்பு சேவையை து ஆயிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தெற்காசியாவில் நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் நள்ளிரவில் சிங்கள காவல்துறையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான மதிப்புமிக்க நூல்கள் அழிந்தன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நேபாள மன்னர் பீரேந்திராவும் அவரது குடும்பமும் படுகொலை செய்யப்பட்டனர் இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஏ பன்னீர் செல்வம்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 இந்திய சமய தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் புக்கனன் அமெரிக்காவின் பதினைந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஹான்ஸ் பெர்கர் ஜெர்மன் நரம்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹெலன் கெல்லர் அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கே ஏ அப்பாசு